திருமுகம் 13... அருந்தல் பொருந்தல் அளவு பத்து ஆறு ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஒன்று சிவமயம் அன்பு அறிவு தயவு சிவநேயம் முதலிய நற்குணங்களில் சிறந்து என் இரு கண்மணி போன்று என் இதயத்து இருக்கும் சிரஞ்சீவி இரத்தின முதலியாரவர்க்கு சிவானுகிரகத்தால் தீர்க்காயுளும் சிவக்ஞானமும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாவனவாக த த தமது சுபசரித்திர விபவங்களை அடிக்கடி கேட்க விரும்புகிறேன் தாம் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதியில் வரைந்து விடுத்த கடிதம் மேற்படி மாதம் முப்பதாம் தேதியில் என்னிடம் வரப்பெற்றேன் அவ்வளவு காலம் கடிதம் தாமசப்பட்டதற்கு காரணம் கடிதம் மேல்விலாசத்தில் கூடலூர் ஜில்லா தபால் ரைட்டர் என்று குறித்திருந்தது பற்றி ஆகலில் இனி வரைந்து அனுப்பும்போது அரங்கிப்பேட்டை தபால் ரைட்டர் பார்வையிட்டு புவனகிரியை சார்ந்த கருங்குழி என்று வரையவும் அன்றி கூடலூர் ஜில்லா தபால் ரைட்டர் மேல்விலாசம் பார்வையிட்டு மேற்படி துக்குடியை சார்ந்த கருங்குழியில் இருக்கும் என்றாவது வரையவும் இவ்விரு வகையுமில்லாமல் கூடலூர் ஜில்லா தபால் ரைட்டர் மேல்விலாசம் பார்வையிட்டு புவனகிரியை சார்ந்த கருங்குழி என்று நாட் செல்வதன்றி தபால் கூலியும் இரட்டிக்கும் இது அறிக இனி தாம் தம்முடைய தேகத்தை ஜாக்கிரதையாக உபசரித்து வர வேண்டும் சாக்கிரதை என்பது அருந்தல் பொருந்தல்களில் மிதபோசனம் மிதபோகம் மிதபோஜனமாவது கோபம் விராகம் அலட்சியம் முயற்சி விரைவு இவை முதலிய ஏதுக்களால் குறைத்தல் விருந்து சுவை விருப்ப முதலிய ஏதுக்களால் ஏற்றல் இல்லாமல் சமமாக பொசித்தலாம் மித போகமாவது அதிபரிச்சயம் அதிஞாபகம் முதலிய ஏதுக்களால் இரவு பகல் தோற்றாது பொருந்தல் விவகாரம் அலட்சியம் முதலிய ஏதுக்களால் பொருந்தாதிருத்தல் இவை இரண்டுமின்றி மாதத்து இரண்டு விசை மாதரை புணருவது என்றபடி பொருந்தலாம் ஆகலின் இவ்வாறு நடத்த வேண்டும் இனி மருந்து கொள்ளும்போது நெய் நல்லதாக கொண்டு சாப்பிட வேண்டும் பாலும் அவ்வாறே நான் தம்முடைய தேகத்திற்கு விசேஷம் திடம் உண்டாகத்தக்க ஔஷதம் கொண்டு வருவேன் அது பரியந்தம் முன்குறித்தபடி சாக்கிரதையாக இருக்க வேண்டும் நமக்கு எவ்விதத்தாலும் சிவபெருமான் திருவடியும் சிவ பஞ்சாட்சரியுமன்றி வேறு சகா இல்லை ஆகலில் அவைகளை இடைவிடாது சிந்திக்க வேண்டும் நாயக்கரவர்களுடைய சம்மதமும் இது வேணும் சிரஞ்சீவி சிதம்பரம் ராமலிங்கம் வைகாசி முப்பது இஃது சென்னப்பட்டணம் பெத்துநாயக்கன் பேட்டை ஏழு கிணற்றுக்கு அடுத்த வீராசாமி பிள்ளை தெரு கலெக்டர் கச்சேரி சுப்பராயப்பிள்ளை அவர்கள் வீட்டிற்கு எதிர்வீடு ஸ்ரீ இரத்தினம் முதலியார் அவர் கற்கு ஷரு சரு